வளர்ச்சி என்ற பெயரில் நிகழும் வன்முறைக்கு எதிராக விஜிகிருஷ்ணன் ஆந்திர அரசு மசூலிப்பட்டின துறைமுகம் மற்றும் தொழிலக கூடத்திற்கென ஒரு லட்சம் ஏக்கர் நிலத்தை கைப்பற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளது ஒரு பொருத்தமான துறைமுகத்திற்கு தேவையானதை விட பல பல மடங்கு நிலங்களை கையகப்படுத்தும் பெரும் நடவடிக்கையாகும் இது மாநில அரசு நாலு லட்சம் ஏக்கரை இதுவரை கையகப்படுத்தியுள்ளதோடு நில வங்கிக்கென இன்னும் ஏழு லட்சம் ஏக்கர் நிலங்களை கைப்பற்ற திட்டமிட்டுள்ளது தெலுங்கானா அரசும் ஆறு லட்சம் ஏக்கரை கையகப்படுத்தியுள்ளதோடு இன்னும் பல லட்சம் ஏக்கர் நிலத்தை கைப்பற்ற திட்டமிடுகிறது நிதி ஆயோக் கடற்கரையோர பொருளாதார மண்டலங்களை சீரமைக்க பரிந்துரைத்துள்ளது அவற்றில் இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் சதுர கிலோமீட்டர் அல்லது 5 முதல் 7.5 புள்ளி ஐந்து லட்சம் ஏக்கர் பரப்பளவுள்ள சுற்றுச்சூழல் சீரழிவிற்கு ஆளாகக்கூடிய நிலங்களை உள்ளடக்கிய இரண்டு திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன சாகர்மாலா திட்டம் Pouches, oppes, 12 துறைமுகங்கள் ஆயிரத்தி இரநூத்தி எட்டு தீவுகளென விரிவாக்கப்பட உள்ளது ஊடக தகவல் ஆணைய தகவலின்படி இரண்டாயிரத்து பதினைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பத்தைந்து வரை படிப்படியாக நானூற்றி திட்டங்களை சுமார் எட்டு லட்சம் கோடி முதலீட்டில் புதிய துறைமுகங்கள் துறைமுக நவீனமயம் மேம்பட்ட துறைமுக இணைப்பு துறைமுகத்துடன் பிணைக்கப்பட்ட தொழில் மயம் கடற்கரையோர சமூக மேம்பாடு போன்றவை செயல்படுத்தப்பட உள்ளன உத்தரப்பிரதேசத்தில் நிலம் கையகப்படுத்தலால் இருபத்தி கிராமங்கள் பாதிக்கப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது யமுனா விரைவு பாதையை பொறுத்தவரை ஒன்று லட்சம் ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது கங்கை விரைவு பாதைக்கு முப்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ரெண்டு ஏக்கர் பிரத்யேக சரக்கு ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளன யமுனா விரைவு பாதைக்கென எடுக்கப்பட்ட நிலங்களில் பெருமளவு நிலங்கள் கோல்ப் மைதானம் பார்முலா ஒன் ரேஸ் தடங்கள் மற்றும் வேலைவாய்ப்புகளை தராத திட்டங்களுக்கென பயன்படுத்தப்படுகின்றன முன்மொழிய பட்டுள்ள நூறு ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் பரந்துபட்ட இடம்பெயர்விற்கே வழிவகுக்கும் இத்திட்டங்களுக்கென தவறாக பயன்படுத்தப்படும் தண்ணீர் கடும் ஏற்றத்தாழ்விற்கும் பற்றாக்குறைக்கும் இட்டு செல்லும் என்பதே உண்மை குறிப்பாக மியான்மர் எல்லைக்கு அருகிலுள்ள ஸ்மார்ட் சிட்டியான மணிப்பூர் சுற்றுச்சூழல் சீரழிவிற்கான அபாயமிக்கதாகும் அது மக்கள் தொகையில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதோடு முக்கியமாக பழங்குடி மக்கள் பகுதிகளில் சமூக பதற்றத்திற்கு வித்திடுவதுமாகும் பிரம்மாண்ட பாசன திட்டங்களான போலாவரம் அணை மல்லனசாகர் ஆகியன ஒடிசா சட்டீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் கடும் தாக்கங்களை உருவாக்குவதோடு பெரிய அளவு நில அளவிற்கும் அரசு விவரங்களின்படி ஆந்திரா தெலுங்கானா போலாவரம் திட்டம் இருநூற்றி கிராமங்களை பாதிக்கின்ற வகையில் ஒரு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களை உள்ளடக்கியதாகும் மலனாசாகர் திட்டத்திற்கு பதினெட்டாயிரம் ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டதில் பதினாறு கிராமங்கள் ஐயாயிரம் ஏக்கர் நிலங்கள் ஆகியவை உள்ளடங்கியதாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது தற்போது குடிபெயரும் மக்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்பதை நர்மதா பள்ளத்தாக்கு மக்களின் மிக மோசமான மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்ற அனுபவங்களை சுட்டிக்காட்டும் இவ்வார் நிலம் கையகப்படுத்தப்பட்ட இடங்களிலெல்லாம் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற குத்தகைத்தாரர்கள் விவசாய தொழிலாளர்கள் தலித்துகள் ஆதிவாசிகள் உள்ளிட்ட மக்களே மிக கடுமையாக தாக்குதலுக்கு ஆளாகியுள்ளனர் ஆந்திராவில் தலித் மற்றும் ஆதிவாசி மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் அதனை ஒத்த மேல்ஜாதியினரின் நிலங்களை விட மிக குறைவான விலை கொடுத்து பறிக்கப்பட்டுள்ளது எந்தவித அல்லது மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றங்கள் இல்லாமல் அரசு தன்னிச்சையாக நிலங்களை எடுத்துக்கொண்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நிலங்கள் பற்றிய சர்வே பல தலைமுறைகளாக பயிர் செய்து சிறிய நடுத்தர விவசாயிகளை வலு கட்டாயமாக வெளியேற்றுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது பாகீர் சகும் விளைச்சல்தாளர்கள் என அழைக்கப்படும் நாற்பது லட்சம் பயிரிடுவோர் அம்மாநில காங்கிரஸ் அரசின் கொள்கையால் நிலங்களிலிருந்து வெளியேற்றப்படும் அபாயத்தில் உள்ளனர் நிலம் கையகப்படுத்துதல் நடவடிக்கையானது செல்வ வளம் மற்றும் வாழ்வாதாரங்களை மக்களிடமிருந்து பறித்து கார்பரேட்டுகளுக்கு மடைமாற்றும் வகையில் திரட்டிடும் ஆக முதன்மை கருவியாக உருவெடுத்துள்ளது அரசின் பாத்திரம் மிக பெரும் ஏமாற்றமளிப்பதாக அதிகார வர்க்கத்தின் சார்பாக அரசு அதிதீவிரமாக தலையிட்டு அவர்கள் வைத்திருக்கும் சிறு நிலத்திலிருந்து மக்களை வெளியேற்றுவதோடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருந்த சட்ட ரீதியான பாதுகாப்புகள் அனைத்தையும் தகர்தெரியவும் அனுமதிக்கிறது எஃப்ஆர்ஏ மற்றும் பிஇஎஸ்ஏ ஆகிய சட்டங்கள் அப்பட்டமாக மீறப்பட்டு பட்டியலிடப்பட்ட பகுதிகளில் இலட்சக்கணக்கானோர் வன உரிமை நிலப்பட்டா விண்ணப்பங்கள் ஆகியவை திட்டமிட்டு மறுக்கப்பட்டன இமாச்சல பிரதேசத்தில் தலித் மக்களுக்கான நிலங்கள் ஆந்திரா தெலுங்கானாவில் ஏழை மக்களுக்கான டிஃபார்ம் பட்டாக்கள் தலித் நிலம் மற்றும் ஏனைய மாநிலங்களில் உள்ள எளிய மக்களின் நிலங்கள் தற்போது அபகரிப்பிற்கென குறிவைக்கப்பட்டு வருகின்றன குத்தகை விவசாயிகள் நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் கிராமப்புற ஏழைகள் ஆகியோர் மறுவாழ்வு மீள்குடியேற்றம் மற்றும் வாழ்நிலை பாதுகாப்பு மறுக்கப்பட்டவர்களாக உள்ளனர் எல்ஏ ஆர் ஆர் ரெண்டாயிரத்தி பதிமூணை மறுதளிப்பதால் நிலம் சார்ந்த இருப்பவர்களுக்கான குறைந்தபட்ச பாதுகாப்பும் சூறையாடப்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் வேதாந்தா வழக்கில் உயர்நீதிமன்றம் பனிரெண்டு கிராமப்புற பஞ்சாயத்துக்கள் ஒடிசாவின் நியாம்கிரி மலையின் டோங்கியோகொந்த் குடியாக்கந்தா மற்றும் ஏனைய மலைவாழ் மக்கள் மலைகளின் மீதான மதம் சார்ந்த மற்றும் ஏனைய உரிமைகளை அவர்களை தீர்மானிக்கலாம் என தீர்ப்பளித்தது மேலும் நியாம்கிரி மலையடி வாரத்தில் உள்ள லாஞ்சிகார் சுரங்கத்தில் பாக்ஸைட்டை வெட்டியெடுப்பது அவர்களது பாரம்பரிய மத உரிமைகளை பாதிக்கிறதா இல்லையா என்பதை அவர்களை தீர்மானிக்கலாம் என்று உரிமையும் வழங்கியது மேலும் சிறப்பு வாய்ந்த இத்தீர்ப்பு சுரங்கத்தால் உரிமைகள் பாதிக்கப்படுமானால் சுரங்கம் தோண்ட வழங்கப்பட்ட உரிமை ரத்து செய்யப்படுவதாக கருதப்படும் என்றும் தீர்ப்பளித்தது ஒடிசா சுரங்க நிறுவனம் வேதாந்தாவுடன் கைகோர்த்து திட்டமிட்ட சுரங்கத் திட்டத்தை அந்த பனிரெண்டு கிராம பஞ்சாயத்துக்கள் ஏக மனதோடு நிராகரித்தன அமைச்சகம் இத்திட்டத்திற்கு வழங்கிய ஒப்புதலை ரத்து செய்தது பழங்குடி மக்கள் ஒப்புதல் பெறுவதை கைவிட செய்ய பாஜக தலைமையிலான பாஜக கூட்டணி அரசு தொடர்ந்து முயற்சித்தது சமீபத்திய உதாரணமாக ஜார்க்கண்டில் விவசாய நிலங்களை விவசாயம் அல்லாத நிலங்களாக மாற்ற அனுமதிக்கும் வகையில் பழங்குடி மக்களின் நில உரிமையை பாதுகாத்து வந்த குத்தகைதாரர் சட்டத்தை திருத்தியது மிக குறைவான மதிப்பீடு மற்றும் அப்பட்டமான உரிமை மறுப்பு ஆகியவற்றின் மூலம் தலித் நிலங்கள் பெருமளவில் கையகப்படுத்தப்பட்டது என பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்காக நிலத்தை சார்ந்திருப்போர் ஒன்றுபட்டு மூலதனத்தின் தாக்குதலை எதிர்கொள்வதில்தான் அவர்களின் எதிர்காலம் அடங்கியுள்ளது என்பதை நன்கு உணர்ந்துள்ளனர் போலாவரம் மல்லணாசாகர் நர்மதா வனம் சிறப்பு பொருளாதார மண்டலம் தொழிற்சாலை கூடங்கள் துறைமுகம் என அனைத்து வகை திட்டங்களுக்கு எதிராகவும் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கடும் அடக்குமுறைக்கு மத்தியிலும் உறுதியான எதிர்ப்புகளும் போராட்டங்களும் எழுந்து வருகின்றன பல வகையான தொழில்மயமாதல் கனிமவள சுரண்டல் வன நீராதாரங்கள் சுரண்டல் கவனமாக ஆய்வு செய்து செய்த தவறுகளிலிருந்து பெற்ற படிப்பினைகளையும் இணைத்து மேற்கொள்ளப்பட்ட நிலம் கையகப்படுத்துதலை எதிர்த்த இயக்கம் மேம்பட்டதொரு நிலையை அடைய உதவியுள்ளது பகுதி பகுதியாக பிளவுபடுதலுக்கு மாறாக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வலைப்பின்னல் தொடர்புடனான ஒன்றுபட்ட எதிர்ப்பு இயக்கங்கள் அவசியம் பல்வேறு அமைப்புகளும் உணர்ந்துள்ளன நிலம் கையகப்படுத்துதலை எதிர்த்து தொடங்கப்பட்ட பாரத் அதிகார் அந்தோலன் தற்போது பல மாநிலங்களிலும் விரிவடைந்துள்ளது நர்மதா பள்ளத்தாக்கில் நாற்பதாயிரம் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டதற்கு எதிரான போராட்டத்திற்கு தீவிரமான ஆதரவு கந்தார் அணை பலங்குடி மக்கள் வெளியேற்றப்பட்ட போராட்டத்துடனான இணைப்பு டெல்லி மும்பை தொழிற்சாலை கூடத்தின் ரேக்காடு மாவட்ட கையகப்படுத்தலுக்கு எதிரான ஒன்றுபட்ட போராட்டங்களில் பரந்துபட்ட பிணைப்புகள் வலுப்பட்டுள்ளன மேலும் இது அரசின் உபரி நிலங்களில் பல தலைமுறைகளாக பயிர் செய்து விவசாயிகளை பெருமளவில் வெளியேற்றுவதற்கு எதிராகவும் மற்றும் ஆதிவாசிகள் பாரம்பரிய வனவாசிகளின் வன பாதுகாக்கும் போராட்டங்களோடும் பிணைக்கப்பட்டுள்ளது சிறப்பு பொருளாதார மண்டலம் தொழில் மயம் மற்றும் இன்னும் பல பெயர்களில் கையகப்படுத்தப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பல வருடங்களாக பயன்படுத்தப்படாமலே உள்ளன இவை நிலமற்றவர்களை திரட்டுவதற்கான மற்றும் மீட்கப்பட வேண்டிய நிலங்களாக மாறப்போகின்றன ஜமீன் வாப்சி என்ற முழக்கம் எதிர்காலத்திற்கான தெளிவான அறைக்குவலாக அமையும் கனிம வளங்கள் வனங்கள் மற்றும் நீர் ஆதாரங்களை கொள்ளையடிக்க வழிவகை செய்வதை நோக்கமாக கொண்ட கண்மூடித்தனமான நிலக்கையகப்படுத்தலுக்கு எதிரான போராட்டமானது நில மறு பங்கீடு சீர்திருத்தத்தை நோக்கிய போராட்டத்தின் ஒரு பகுதியே மேலும் அது வீடற்றவர்களுக்கு வசிப்பிடங்களையும் வாழ்வாதாரத்திற்கான பாதுகாப்பினையும் உறுதி செய்வதற்கான போராட்டத்தின் ஒரு பகுதியாகும் விவசாயிகளை பொறுத்தவரை முன்னெப்போதும் இல்லாத வகையில் சரிந்து கிடக்கும் வருமானத்தால் தள்ளாடி வருகின்ற பெரிய அளவிலான கட்டாய நிலம் கையகப்படுத்துதல் நடவடிக்கைகளால் தங்களின் ஒரே வாழ்வாதாரத்தை அவர்கள் இழந்து நிற்கும் நிலையில் மிக நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த பரந்துபட்ட ஒற்றுமை கொண்ட எதிர்ப்பு மேடையினை உருவாக்குவதற்கான நல்ல வாய்ப்பினையும் இது ஏற்படுத்தியுள்ளது